வணக்கம் தினமரத்து சென்னையிலிருந்து என்னன்னு பார்ப்போம் அளவு எல் எடுத்து அதனுடன் சம அளவு வெள்ளம் சேர்த்து இடித்து பொடியாக்கி அன்றாடம் காலையிலே ஒரு தேக்கரண்டி அளவு உள்ளுக்கு சாப்பிட்டு வெந்நீர் பருகி வந்தால் கருப்பை பிரச்சனைகள் நீங்கி முறையற்ற மாத நீங்கி மாதவிளக்கு சீராகும் என்ன ஏர்லி உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்